மிருக குணம் உள்ளவனை மனிதனாய் மாற்றும் சிருஷ்டிக்கத்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக இன்று கொலை கொள்ளை கற்பழிப்பு சர்வசாதாரணமாக தேசத்தில் பெருகி வந்து கொண்டிருக்கிறது அது ஏன் என்றால் மனிதன் பொய்யான மாயையை கடவுளாய் பின்பற்றுவதால் தான் எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும் சரி உலகம் போற்றும் ஞானியாய் இருந்தாலும் சரி உலக அசுத்தத்திற்கும் இச்சைகளுக்கும் தப்ப முடியாது அதிலிருந்து தப்புவதற்கான ஒரே வழி மெய்யான தேவனை அறிகிற அறிவே ஏன் கண்டிப்பாய் ஆராதனைக்குப் போகாமல் ஞாயிற்றுக்கிழமை உலக வேலை செய்யக்கூடாது இப்படி தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அநேக சத்தியங்களை குறித்து இந்த பொல்லாத காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் தேவனை எப்படி அறிந்து கொள்வது என்பது பற்றியும் தேவனை அறிகிற அறிவை நமக்கு இன்று வேதத்திலிருந்து போதிக்க வருகிறார் புதிய சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் ஆபத்து நாட்களிலே கத்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மை காக்கும் கத்தரை அறிகிற அறிவிலே பெரு தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமன் உண்டாவதாக அமது வருடத்தின் கடைசி பிரசுத்த ஆராதனை காணோம் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் தேவனோ கருளியை சொல்லி ஆண்டு வரைக்கும் நன்றி சொல்வோம் ஆகியா அலையிலா அலையிலா வருடத்தின் தொகுக்கும் இதுவரைக்கும் இறைவனுடைய கிருமி நம்மளோடு கூட இருந்தது வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ மேடுபள்ளங்கள் சூழ்நிலைகள் நெருக்கடிகள் பல விதமான கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார் அழையிலையா நமக்கு ஆறுதலிய நாயகராக இருந்தார் நம்மை சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார் அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோமாக அழகிலா உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவை இழந்து இருக்கிற அந்த காலத்தில் நாமும் சரியானபடி அறிய வேண்டிய பிரகாரம் தெய்வீக அறிந்து கொள்ளும்படியான கருவை தேவை நமக்கு தந்தபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் பெருவசனம் சொல்கின்றது மனிதனை செம்மையாக படைத்தார் அவனு பிறகு அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான் என்று எிருக்கிறது நல்லவனாக படைத்தார் தம்முடைய சாயலில் தமிழக ரூபத்தின்படி தம்மை போல் தேவன் மனிதனை படைத்தார் ஆனால் மனிதனோ தவறானவைகளை தெரிந்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான புத்தியை யுக்தியை தேவன் கொடுத்த நல்ல கிருமையை மனிதன் இழந்து போய்விட்டான் என்று நாம் காணுகிறோம் அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகின்றார் அருமையான கற்று பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கிற தெய்வீக அறிவுக்காக ஆண்டவர்கள் சோதரிப்போம் உலகத்தில் எவ்வளவு பெரிய கனத்துக்குரிய மனிதனாக இருந்த மெய் அறிவை பெற்றுக் கொள்ளாவிட்டால் சாதாரண மிருகங்களைப் போல சாதாரண ஜென்வை என்று கத்துடைய சொல்லுகிறது நாம் இன்று நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசல கணம் புரிந்தியவனாக இருந்தோம் கணம் பொருந்தியவனாக இருந்தோம் அறிவில்லாத மனசன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்க கணம் பொருந்திய மனிதனாயிருந்தோம் அறிவில்லாத மனிதன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான் இல்லையா இல்லையா மனிதனுக்கு ஓர் அறிவை கூட வைத்திருக்கிறார் ஜந்துக்களுக்கு ஐந்து அறிவை கொடுத்தார் மனிதனுக்கும் ஆறு அறிவை கொடுத்தார் அறிவு இறைவனை அறியக்கூடிய மெய் அறிவு இந்த அறிவு எந்த மனிதனிடத்தில் இல்லையோ அவன் எவரப்பொழி ஆளா இருந்தாலும் சரி அழிந்து போகிற மிருகத்திற்கு சமாளமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே பக்தன் சாலமான் எழுதுகிற நீதிமொழிகள் நான் இப்படி பார்க்கிறோம் நீதிமொழியின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வாக்கிய வாசிக்கும் போது அந்த அறிவு கூடிய அறிவுதான் மெய் என்று அவர் சொல்கிறது நாம் காண்கின்றோம் பயப்படுதலின் அறிவு அறிவு பரிசுத்தரின் அறிவு பரிசுத்தரை அறிகிற அறிவு மெய் அறிவு தேவனாகிய கருத்தன் இந்த ஞானிக்கு விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்தார் அவர் இறைவனை அறியக்கூடிய அறிவை அவர் பெற்றுக் கொண்டு தமிழ் ராஜ்ய நடத்தினார் பெண் தேசத்து வந்து அவருடைய ஒழுங்குகளை பார்த்துவிட்டு ரொம்ப அமைச்சி என்று நாம் காணுகின்றோம் ஆனப்படி நாள் அருமையான கற்றுரை இந்த மெய் அறிவு இறைவனை அறியக்கூடிய அறிவு என்று இறைவாக்கு சொல்கின்றது இறைவன் ஒரு உண்டு என்கிற அறிவு அந்த இறைவன் அதாவது அவரை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு செய்கின்றார் மிருகங்களை போல ஜீவிக்கிறார்கள் என்று நாம் காண்கின்ற அதாவது உலகத்தில் மனிதர்கள் எப்படி எல்லாமோ வாழ்கின்றார்கள் எப்படி எல்லாமோ ஜீவிக்கிறார்கள் மிருகங்களுக்கும் அதாவது தீர்க்க சொல்லுகின்றது போல மாடுதல் எதமானையும் கழுதைதன் ஆண்டு முன்னணியையும் அறிம் எங்களுடைய ஜனங்களே அறிவில்லாமல் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே என்று தீர்க்க சொல்லுகிறார் மாடை கூட வேலை செய்து விட்டு காட்டிலே மேய விட்டு விட்டால் ஆண்டவருடைய முன்னணிக்கு வீட்டுக்கு வந்துவிடும் அங்கே சரியாக தொழில் வந்துவிடும் அப்படியே கழுதையும் நாம் காணுகிறோம் அதை விட என்று மனிதனுடைய மோசமாக இருக்கிறது நாம் காணுகிறோம் மனிதனை மனிதன் மதிக்கிறது இல்லை மனிதன் மனிதனை நேசிக்கிறது இல்லை மனிதனை கண்டால எதிரியாக நினைக்க கொலை மாதங்களாக மாறுகின்றோம் இருக்கிறது அதுதான் மேன்மை என்று வேறு சொல்லுகின்றது அந்த அறிவு இல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஆகிவிடுகிறான் என்று சொல்லுகிறான் முதலாவது ஒரு சத்தை கட்டுப்போகிறது போல அதாவது வாழ்க்கையிலேயே சொற்பிகட்டு போகும் என்று சொல்லுகின்றார் பெற்ற மதியும் அப்படியே செய்யும் கடத்தல் பெயர் பெற்ற மனிதனையும் எப்படி செய்யும் சொற்ப மதியம் சத்து போல அதாவது கணம்பற்ற மனிதனாக இருந்தோம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற மதியினமான காரியமானது அவனுடைய கணத்தை நாரிக்கட்டு போக பண்ணுகின்றது என்று நாம் காணுகிறா அறிகிறோம் அல்லவா ஆனப்படி நாள் அருமையான கத்தொடை பிள்ளைகளை நாட்கள் அப்படித்தான் மனிதன் தேவனை ஆராதிக்கிறவர்களும் கூட தேவனுக்கு ஊழியம் செய்கிறான் என்று சொல்கிறவர்களும் கூட சொற்ப மதியினத்தினாலே நாரிக்கட்டு போன எத்தனையோ பேர் நாம் அறிந்திருக்கிறோம் அறிவு இல்லாதபடியால் பெற்றுக் கொண்டிப்புரியது இன்பமானது இவைடி வீழ்சி அடைந்து போய்விடுகின்றார் பிள்ளையா இருந்தாலும் சரி அவன் கெட்டுப் போகிறவனாக இருப்பான் என்று ஏழை பிள்ளைகளை பற்றி சொல்லி இருக்கிறோம் ஒன்று சுவாமின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இவர்களாக பார்க்கின்றோம் இந்த ஏழிப்பிள்ளைகள் இறைவனை பற்றிய அறிவற்றவர்களாக இருந்தபடியால் அவர்கள் தகாத காரியங்களிலே ஈடுபட்டு தெய்வீகத்தை அசட்டை பண்ணி அவர்கள் அழிந்து போனார்கள் என்று நாம் காணுகிறோம் வாசிக்கலாம் குமார் பேலியாள அவர்கள் அறியில்லை கரை பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் இருந்தார்கள் என்ன நாம் காணுகின்றோம் கணம்பற்ற மனிதனாக இருக்கலாம் கணம்பற்ற மனிதனுடைய குடும்பம் இருக்கலாம் கணம்பற்ற மனிதனுடைய பிள்ளைகளாயிருக்கலாம் ஆனால் இறைவனை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லாவிட்டால் ஒரு மகனும் இல்லை என்ன போயிட்டம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள் இறைவனை அறியக்கூடிய அறிவு எப்படி வரும் இறைவனை அறியக்கூடிய அறிவு அது வேறு அந்த அறிவை அதுதான் உண்மையான அறிவு உலகத்தில் நிறைய அறிவு இருக்கிறது இன்னைக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்தால் பெரிய ஆட்களை விட அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு செல்போன் என்று வந்திருக்கிறது பெரியவர்கள் கண்டுபிடிக்காத காரியங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் என்னோட வீட்டில் இரண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டுனால் அவங்க அக்குவேறு ஆணுதாராக பிரித்து கொடுக்கிறார்கள் என்ன என்ன பிரகாரம் இப்படி இப்படி என்று அப்படிப்பட்ட அறிவு பெருத்த உலகத்தில பாடுகிறோம் இந்த அறிவு அறிவு பெறுத்தவன் எப்படிப்பட்டவனா நோவுபருத்தன் உலக அறிவை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம் சங்கரமண்டல வரக்கு போதற்கு அறிவை பெற்றுவிட்டான் அங்கே போய் வீடு கட்டலாம் கூடு கட்டலாம் என்றும் பிரயாசப்படுகிறான் அப்படி போவான் என்று வேகத்துல சொல்லி இருக்கின்றது அங்கிருந்து நான் கீழே விளத்தழுவேன் சந்திர மண்டலத்தில் போய் நீ கூடு கட்டினாலும் அங்கிருந்து கடைசி காலத்தில் அவ்வளவு அறிவு மறுத்தவனாய் மனிதன் அந்த அறிவு அல்லது இறைவனை அறிவு என்று நாம் காணுகிறோம் ஏற்ற பிரகாரம் வாழ முடியும் ஏழை மக்கள் இந்த அறிவை அவர்கள் பெற்றாதபடியினால் இந்த மைய இல்லாமல் போனபடியினால் ஒரு பிரதான ஆசாரியன் பிள்ளைகள் தேவன் அறியதில்லையே கலெக்டருடைய பிள்ளைகளா கலெக்டர் ஆகிவிடுவார்களா அதே மாதிரி தன்னுடைய இன்னாருடைய பிள்ளை என்று சொல்வதல்ல அவர் இறைவனை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் உலகத்து துன்பார்க்கறிகளுக்கு உலகத்துடைய தீய காரிகளுக்கு உலகத்து கேடான வழிபாடுகளுக்கு தங்களை காத்துவார்கள் பெற்ற ஆனால் அந்த இறைவனை அறியக்கூடிய அறிவு ஐயோ என் தேவனுக்கு இவ்வளவு பொருள் நான் எப்படி செய்வேன் தேவனை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது அப்படியே தேவனுடைய பிரசுத்தவான்களுக்கும் அருமையால் அருமையான பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஐக்கியத்தில் அந்த உறவில் வேத தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அறிவாக அது இருக்கிறப்படுகிறார் கற்றடைப்பிள்ளைகளை இந்த நாட்களை கற்று பார்த்து உங்களை என்னை பார்த்து சொல்ல கரம் பெற்றவனாயிருந்தாலும் முதன்மையானவனாக இருந்தாலும் ியனாயிருந்தாலும் இருந்தாலும் கடவுளுக்காக அநேக காரியங்களை செய்திருந்தாலும் இறைவனை அறிவு அவன இல்லாவிட்டால் மிருகத்துக்கு சமானமாயிருக்கிறான் என்று வேறு சொல்லுகின்றது மிருகம் உழைக்கவில்லையா மாடு மாதிரி உழைக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா ஆன அது கடவுளை அறிந்த அறிவா இல்லை அது தன்னுடைய பலத்தை கொண்டு எஜமான கல்வி செய்கின்றது அந்த நிலையில் ஒரு மனிதன் தேவனை சரியாக அறியாவிட்டால் அடிக்கடி பெண் மாறுவது அடிக்கடி பெண் மாறுவது அடிக்கடி தேவனுக்கு செயல்படுகிறது அடிக்கடி சோர்ந்து போகிறது அடிக்கடி பெண் எட்டு பார்க்கிறது பழைய வழியில போய்விடுமா என்று எண்ணுகின்றது உலகத்தினால முழுகடிக்கப்படுகிறது இறைவனை அறியக்கூடிய அறிவு இல்லாம படித்து பார்க்க சொல்லல தேவனுக்கு மயிர் உண்டாவதாக கர்த்த நலன் என்பதை ருசித்து பார்க்கணும் ஒரு கடையில் ஒரு ஜா ஸ்வீட் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க சொல்லுகின்றார் சாப்பிட்டவருக்கு தான் தெரியும் சாப்பிட்டவருக்குத்தான் அது தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது ஆனப்படி நான் அருமையானவர்களே ஒவ்வொருவரும் அதை ருசிக்க வேண்டும் தேவனுடைய அன்பை எவ்வளவு ருசிக்கின்றோமோ எவ்வளவுக்கு தேவ அன்பை நாம் கிட்ட சேர்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் பிரசுத்தவான் என்று சொன்னது போல கிறிஸ்தனுடைய அன்பு நற்கரிகளை செய்ய ஏவுகிறதுக்காக உழைக்க பிழைக்க ஏவுகிறது ஜபம் ஏவுகின்றது நற்கரிகளை செய்ய ஏவுகின்றது ஏழைகளுக்கு உதவி செய்ய ஏழுகின்றது ஆராய்யா எனக்காக ஏழை ஆய் நான் இருக்கும் நான் பாபியா இருக்கும் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே அது எவ்வளவு பெரிய காரியம் என்ற அறிவு ஒரு ம இருக்கும் போது ஆண்ட பாடு ஆண்ட தியாகம் ஏதல் அவனுக்குள்ளே வரும் அருமையானியுக்களும் இவை ஏற்பட்டாலும் பிரிக்காது என்று அறியக்கூடிய அறிவு ஐயோ இது வந்தால் என் மேலும் நீடிக்குமானால் நிலக்க முடியுமோ என்ற எனக்கு பதற்றமா இருக்குது சொல்லுகிறது அறிக்கை செய்யவே அருமையான விழுந்து விடுமோ என்று நினைத்தேன் பழைய தான் போய்விடலாமா என்று எண்ணினேன் இறைவனை அறியக்கூடிய அருள் வந்துவிட்டால் யோபு என்று சொல்லுகிறார் அவர்கள் கொண்டு போட்டாலும் மரணமே அல்லாமல் வேற ஒன்று என்னை பிரிக்காது தும் இருக்குமே வால்டேஜ் குறையும் போது பக்கு பகன்று அணையும் அடையும் எல்லாம் பார்க்கிறோம் வல்லமை ரம்ப குறையும் போது அப்புறம் கொஞ்சம் நாம மனமுடைந்து மெய் அறிவு மனித வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இடத்தில் இல்லையோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அழகிற அழிந்து போகிற சொற்ப வாழ்க்கையுடைய மிருகங்களைப் போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்கிற முடியல அருமையான கற்றுடைப்பிள்ளைகளை பரிசுத்தரை அறிகிற மெய் அறிவை நாம் கொஞ்சம் பெற்றிருக்கிறோம் இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹெலியா இளையலையா அந்த அறிவு யாருக்கு உண்டாகும் இரண்டாவது சம்பவம் பாஸ்கர் அந்த அறிவு அந்த அறிவை யார் பெற்றுக்கொள்கிறது ஏசா இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஒன்பது அவர் யாருக்கு இறைவனுடைய மைய அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை யாருக்கு உபதேசம் செய்வார் பால் மறந்தவர்களுக்கும் போதும் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக யாருக்கு அவர் இந்த மெய்யறிவை போதிப்பார் பால் மறந்தவர்கள் உள்ளமுடையவர்களுக்கு அந்த நிலையில இருக்கிற பாவமரியாத அந்த பிள்ளைகளுக்கு வேலை தன்னை தன்னை பற்றிய அறிவை ஊட்டுவது போல உள் இருதயம் கவடற்றதாக உங்கள் இருகம் இல்லாமல் உங்கள் இருக்காமல் உங்கள் குழந்தையால் மறந்த பிள்ளையை போல வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு போதிப்பார் அப்படிப்பட்டவர்கள் நான் இறைவனுடைய அறிவில் அவர்கள் வளர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஹலேயா இந்த வாஞ்சை அப்போது பவுலுக்கு வந்தது அவர் நியாய பிரமாணத்தை அறிந்தவர் கற்றறிந்தவர் சரியாக தெரிய அறியவில்லை அது பற்றி தவறாக அறிந்திருந்தார் அவர் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய மார்க்கத்தை அந்த மனிதனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட இந்த பவுல் பிரயாசப்படுகிறார் என்று பின்னாலே சொன்ன இந்த பவுல அந்த நிலையில்தான் அதாவது கிறிஸ்தவர்களை ஆண்டவரை அறிந்து அறிவியல் மக்களை துன்பப்படுத்தவும் கொலை செய்யவும் முற்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மயமேசு அறிந்து கொண்ட பிறகு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார் தேவரை அவர் அறிந்து கொண்டார் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை பயம் உறுத்துவதற்கு அவருக்கு ஏற்பட்ட விட்டுவிடு அவரை பற்றி பேசாதே என்னெல்லாம் யூதர்கள் அவர்கள் தீவிரமாக போராடினார்கள் மனிதருக்கு தேவருக்கு சொல்லி பார்க்கல மனிதருக்கு சொல்லிக் நியாயமா இருக்குமா அறிவை எனக்காக ஜீவனை கொடுத்த என்னை மீட்டு ரட்சித்த என்னை நரகத்துக்கு போய்விட பாதுகாத்து என்னது அவர் அல்லவா என்னை மீட்டு ரட்சித்தது இல்லாவற்ற நரகத்தின் மகனாக மகளாக ஆகியிருப்பேன் இல்லை என்னுடைய வாழ்க்கை சாத்தாருடைய சிறையில் என்னுடைய கையெங்காலம் பூட்டு போட்டது போல நான் ஒரு கட்டப்பட்டவனாக இருந்தேன் விடுதலை ஆக்கிறது கிறிஸ்துயா அந்த அன்பை நான் எப்படி மறப்பேன் அதை பற்றி எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும் என்ற துணிச்சல் அவருக்கு ஏற்பட்டது அறிவைற்றார் இப்ப என்ன சொல்லுகிறார் பிழைப்பின் நிறுவனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றார் பிழைப்பர் மூன்றாம் அதிகாரம் எட்டு பதினொன்று வரைக்கும் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க அவர் கிறிஸ்துவை அந்த மெய் அறிவை நான் இன்னும் பெற வேண்டும் தடையாயிருக்கிறவைகளை நீக்கி போட வேண்டும் அந்த அறிவை பெற்றுக் விடாதபடி என்ன எண்ணில தடை இருக்கின்றதோ என்ன சுவாபம் இருக்கின்றதோ என்ன காரியங்கள் நடைமுறைகள் தோ அவ குப்பையாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் வருகிற சுயநீதியை உடைய சுயநீதியை வருகிறதும் கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால் வருகிறதும்ரணத்துக்குள்ளரணத்துக்கு நான் எப்படியும் உயிரோடு எழுதுவதற்கு தகுதியாக படிக்கும் தகுதியாக அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுமைக்காக வருகிற மருத்துவரின் உயிர்தல பங்கு பெற்றுக் கொள்ள முடியாத வளர்ச்சிக்குள்ளாகி அதாவது அந்த பரமராட்சியத்தை அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாத என்ன செய்கிறேன் லாபமாக இருந்தவை குப்பையும் எ வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவுக்கு இடையூறாக என்னென்ன இருக்கின்றதோ அவைகளை நாமும் அப்படி தள்ளி போட வேண்டும் அலேலு இன்னொரு சாதாரண ஒரு காரியத்தை விட்டு விடுவதற்கு மனிதர்களுக்கு முடியவில்லையே அலேலுயா நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நிறைய காரியங்களில் விட்டு வருகின்றீர்கள் டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஆலயத்துக்கு வராது வரக்கூடாது சொன்னோம் அப்படியே நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் வஸ்திரம் உடம்பை மூடுமுடியான வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும் ஆலயத்துக்கு வரும்போது அப்படியே இருக்கின்றோம் வண்வஸ்தரம் தரித்து நாம் தேவாலயத்திலே தேவனை ஆராதிக்க வருகின்றோம் உள்ள அந்த சேனைகள் எல்லாம் என்ன எலுவியா இதோ வண்வஸ்தரம் தரித்திருக்கிற இவர்கள் யார் என்ற கேள்வி உண்டானது அல்லவா ஹலோ எலுவியா நாம அங்கே போறதுக்கு ஆயத்தமாக கத்தராக கிறிஸ்தியின் மேன்மைக்காக தருகின்றதோ எனக்கு விப்பமாயது தோன்று அவைகள நஷ்டமாக எண்ணுகிறேன் அது எவ்வளவு பெரிய லாபகரமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக எண்ணுகிறேன் அவர்களாம் அந்த அறிவை பெற்றிருந்தார் மகனை கூட என்று சொன்னார் மகனை பலி செலுத்த என்று சொன்னார் பலிசலு வைப்பதற்கு அல்லாண்டு நரபலியை விரும்புகிறவர் அல்ல ஆனால் அவர்களது என்னை பற்றியது வரைக்கும் என்று அளவுக்கு அறிந்திருக்கிறான் பெடங்களாக காத்திலிருந்து பெற்றுக் கொண்ட உடற்கூர் ஆராய்ச்சி செக்அப்பின் படி என் குழந்தைகள் இருக்காது சரீரங்கள் சொத்து போய்விட்டது கற்பனம் சத்து போய்விட்டது என்பே குழந்தை இருக்க வாய்ப்பு அந்த சூழலும் குழந்தையை கொடுத்தேன் குழந்தைய பலிசுனி விட்டால் திரும்ப ஆண்டு கொடுப்பார் உணர்வதற்காக சொல்லவில்லை மனைவியிடத்தில் சொன்னால் கூட சொன்னால் கூட என்ன ஆகிவிடும் ஒப்பார் வைத்து ஊரெல்லாம் கூப்பிட்டு விடுவார்கள் ஆனாலும் மனைவியிட்ட கூட சொல்லலா சில காரியை செய்திருக்கிறார்கள் செலுத்த போகிறோம் அந்த அம்மா சந்தோஷப்படுத்தி பிள்ளை முத்தி மோதி ஒரு வாலிவு பிராயம் பையன் வாலிவு பிராயமா இருக்கிறார் அந்த பிராயத்தில் உண்மை தெரியும் சார் தெரியாது முத்தி எடுத்து அனுப்பியிருப்பார்கள் போய்விட்டு பல செலுத்திட்டு வாரு தேவன் ஆண்டரை பற்றி எந்த அளவுக்கு அபரகம் அறிந்திருக்கிறார் என்பதை காணும் நாள் நடக்க வைத்தார் மூன்று இரவு மூன்று பகல் இது கடையில் இது மாறுதல் வருகின்றதா சொப்பன கண்டு ஒரு வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையை கேட்டுவிட்டால் உடனே அவர் உணர்ச்சியில் அந்த உணர்ச்சியில் எதையாவது செய்துள்ள முடியும் சிலர் வந்து கேட்பார்கள் ஐயா எனக்கு ஒரு உணர்ச்சி வந்துட்டு நான் வேலையோட போறேன் ஊழியத்தழைக்கு இந்த உணர்ச்சி இருக்கும் என்று நமக்கு தெரியும் எனக்கு ஒரு உணர்ச்சி வந்து விட்டது இதையெல்லாம் எழுதி சபைக்கு வைத்து என்று நினைக்கிறேன் இல்லை கொஞ்ச நாள் அழைக்கிற உணர்ச்சி இருக்கு இறைவனை பற்றிய சரியான அறிவுடைய தெளிவாக நடத்துவார் தெளிந்த பாதையில் நடத்துவார் இந்த அமரகாமையை மூன்று நாள் நடக்க வைத்தார் மூன்று நாள் பிரயாணம் செய்தாரியோட எந்த மாற்றமும் இல்லை தேவன சரியாக அறிந்திருந்தார் அங்கே மலையில ஏறி கீழே வேலைக்காரர்களை விட்டுவிட்டு என்ன சொன்னார் நானும் குமாரனும் பரிசெரித்து விட்டு திரும்பி வருவேன் என்று சொல்லவில்லை தேவனை பற்றி அறிவு இல்லையா மகனை தகரவலி செலுத்தூட்டி கொண்டு போகின்றார் நெருப்பு இருக்கிறது மகனை வெட்டதற்கு கத்தி இருக்கிறது இவையெல்லாம் வைத்து என்ன நம்பிக்கையற்ற நேரத்தில் முதலவன் எனக்கு கொடுத்தார் அரபினால இவன் பலி செலுத்தி விட்டால திரும்ப பெற்றுக் கொள்ளுது என்னிடத்தோடு மலையில் ஏறினாரு அங்கே போய் இன்னொரு ஜவுமணி பார்ப்போமா என்னோருக்கான ஒரு தியானம் பண்ணி பாப்பமாக வேற ஏதாவது சொல்லுகிறாரா என்று கட்டினார் மகனை தூக்கி பலிபிடுத்தலே கடத்தினார் வாலிபன் அந்த மகனும் அந்த அறிவில் இருந்திருக்கிறார் அதான் ஈசாக்குரிய பைபத்துக்குரிய தேவன் என்று எழுதியிருக்கிறது அலேலுயா ஈசாக்கும் அதை மகன் சொல் சாப்பிட சொல்லியிருப்பார் மகனே உன்னை இந்நிலையில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இப்படி கர்சன் உன்னை பரிசுத்தார் ஏறி படிமகனே அடிக்கிய விறகுக்கு மேலே ஏறி படுத்தார் இன்னும் யோசிக்கவில்லை கையில் இருந்த கத்தி அறிவாளை வாங்கினார் வெட்டுவதற்காக இப்பொழுது சத்தம் உண்டாகிறது பிள்ளை அண்டன் மேல் கைய போடாதே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நீ என்னை பற்றி அறிந்தவன் என்பதை நான் எது லாபமோ அதை எண்ணுகின்றேன் பிள்ளையா இருந்தாலும் சரி நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று அப்படி செய்தார்கள் வீரர்கள் வீரர்கள் அந்த வீரன் என்று விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கின்றார் இங்கே மறுக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கச்சிட பிள்ளைகளை என்று தேவன் தருகிற ஆலோசனை என்ன இறைவனை அறியக்கூடிய மெய் அறிவை பெற்றுக் வேண்டும் அப்படி இல்லாதவர்கள் மற்ற மிருகத்திற்கு சமானம் ஒரு நோக்கமும் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு நமக்கு ஒரு ஆண்டு போகிறவர்கள நாம் ஜீவிக்க போகின்றோம் நமக்கு ஒரு மர்மையே நாம் ஜீவிக்க போகின்றோம் அந்த வாழ்க்கை கேக்க திறமை அழைத்திருக்கிற அந்த மெய்யறிவு ஒவ்வொருவர்களையும் இருக்க வேண்டும் விரும்புகின்றார் இறை அறிவு குறைவாக இருந்தால் திடீர் என்று ஒரு ஏவதில்லை நானும் பாசத்தும் ஒரு வீடை சந்திக்க போறோம் ரெண்டு பேரும் பட்டதாரிகள் பெரிய பட்டதாரிகள் அந்த அம்மா ஒரு பெரிய ஆபிஸ் அவர் ஒரு ஹெல்த் இன்சூரன் பெரிய ஆள் பெரிய ஆள் ரெண்டு பேரும் பெரிய வக்கா வீட்டில் வந்த ஒரு சின்ன தகரா மன்னன் தூக்கி குளித்து விட்டார்கள் தீப்பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு நேரத்தில் நாங்கள் போய் சேர்ந்தோம் எங்களுடைய காலடி கேட்டு அம்மா ஓடி பாத்திரங்களுக்கு ஒழித்துக் கொண்டார்கள் வீட்டில் இடையவர் மட்டும் இருக்கிறார் என்ன வீட்டுக்குள்ள மன்னனை வாட அடிக்கிறது என்ன மன்னனை சிந்திட்டு குளிக்கிறார் பிறகு அறிந்தோம் இத்தனை வருஷமாக இறைவனை பற்றி அறிந்து அறிந்து அறிவு உடல் கொலை செய்யக்கூடாது என்று கருத்தர் சொல்லியிருக்கிறார் எதையும் கொலை செய்யக்கூடாது உங்களுடைய ஜீவனும் உங்களுடைய அல்ல நம்முடைய ஜீவனை கருத்தர் கரையத்துக்கு வாங்கி இருக்கின்றார் வாங்கியிருக்கிறார் நாம் நம்முடைய அல்ல நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடையவர்கள் அவருக்காக நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் அதபடியில் நம்மையும் கொலை செய்யக்கூடாது எச்சரிப்பு கொடுத்து கண்டித்த பிறகு திருந்து கொண்டார்கள் அழுதார்கள் பாவ அறிக்கை செய்கிறார்கள் என்று நல்ல நிலைமைகள் இருக்கிறார்கள் ஊழியக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் இல்லையில இறைவனை அறியக்கூடிய அறிவு வேண்டும் அப்படி இல்லாதானு சில அற்ப சூழ்நிலையில பாவத்தில் விழுந்து போகிறார்கள் பாவத்தில் மூழ்கடிக்கப்பட்டு போகின்றார்கள் சொற்ப மதியின மதியினை பெற்றவர்களை வீழ்த்துகிறது பாருங்கள் கிருமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய நல்ல கருத்தினால் கிடைக்கிறது அல்ல ஆண்டவர் கிருமை தமிழ நாம மயிமைக்காக தந்திர காட்சிகள் தரிசனர்கள் அதாவது அதிகமாய் உடையவர்களை கற்று பலப்படுத்துவதற்காக ரொம்ப வளர்ந்தவர்களுக்கு சிலருக்கு அது குறைவாயிருக்கும் இவர்கள் இறைவனை பற்றி சரி அறிந்திருப்பார்கள் ஆனப்படினாலே இவர்களை கருத்து அந்த நிலையில் நடத்துவார் மீக்கா இருக்கிறவர்களுக்கு அதிகமான காட்சி தரிசனங்களை கொடுத்து அவரை அறியக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்ள செய்வார் ஆனால் அந்த அறிவு பெறாதவர்கள் எப்படிப்பட்ட அவலநிலைக்குள்ளாகி விடுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் அணக்கத்துடைய பிள்ளைகளே ஆசாரியனாக இருந்தாலும் சரி உசுவாசியா இருந்தாலும் சரி அதிகாரியாயிருந்தாலும் இறைவனை மெய் அறிவு அவனிலே இல்லாவிட்டால் அவன் மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த அறிவை நாம் பெற்றுக் வேண்டும் அவருக்கு என்னுடைய கலங்கமற்ற இதயமாக மாற்ற வேண்டும் பால் மறந்த போல நம்முடைய ஹதயத்தை மாற்ற வேண்டும் குழந்தைய போல நாம் மாறும்போது இறைவனை அறியக்கூடிய அறிவு நம்முடைய உள்ளத்தில உண்டாகும் சின்ன குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறது போல கற்றுக் கொடுக்கின்றது போல சின்ன குழந்தைகளுக்கு அறிவை புகட்டுகிறது போல இது அம்மா இது அப்பா இது இது இது இப்படி இந்த பொருள் பேர் இது என்று சொல்லிக் கொடுக்கின்றது போல அந்த கிழகவற்றை உள்ளத்தில் பதிந்து அப்படியே அவர்கள் அஞ்சநிலையை நடந்து போல இறைவனை பற்றிய அறிவும் இருக்கிறது சிதானத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும் அருமையான தேவைய பிள்ளைகளை இறைவனை அறியக்கூடிய அறிவு ஆண்டு சொல்லியிருக்கிறார் அதிகாரியில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கனமழை சொல்லி இருக்கிறார் அல்லவா அதிகாரிகள் கத்தனை தேட வேண்டும் இந்த ஆண்டுல எப்படியும் போகட்டும் வரக்கூடிய ஆண்டிலே நீங்கள் சரியாக தெய்வீக சமூகத்தை மதித்து நடப்பீர்களாக ஒவ்வொரு ஜபத்திலேயே முக்க்சடமை தேடுகின்றார் ஆராதனையில நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆராதனை பத்து மணி ஆகும் வரைக்கும் குறிக்க விட நேரத்தில் இருந்து வாசலில் நிற்கிறார் என்ன வரவில்லையே என்ன வரவில்லை என்று தேடுகின்றார் அதற்கு பிறகு ஆராதனை ஆரம்பித்தவுடனே அவர் மறைந்து விடுகிறது நான் பார்க்கிறேன் அதே விடமாக கச்ச நமக்கு பல கற்றலைகளை பிரமாணங்களை தந்திருக்கின்றார் அதே சம்பத்துல தேடுவார் செய்கிறார்களா என்று பார்ப்பார் நாம் அவருடைய சித்தத்தினுடைய நாம் செய்யும் போது அவருக்கு விருப்பமானதை பிரியமானதை செய்யும் போது அவர் போகவே மாட்டார் நம்மோடு கூட இருப்பார் ஹெலையலுயா அறுபடி நாள் அருமையான கச்சிருப்படிகளை இறைவரை அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறவன் விரும்புகின்றார் அந்த அறிவை பெற களங்கமற்ற குழந்தையினுடைய இறுதின வேண்டும் சூதுவாது இருக்கக்கூடாது வஞ்சகம் இருக்கக்கூடாது விட்டுவிட வேண்டும் அடுத்தபடியாக நமக்கு லாபமாய எவைகள் தோன்றுகிறதோ அது கிறிஸ்துவ அறிவுக்கு தடையா இருக்குமானால் பன்னெண்டு மணி ஜெவமண்டப்போத்தில்தான் நமக்கு அருமையான வேண்டியவங்க வருவாங்க கதை தாட்டுவாங்க சிஸ்டர் உங்களிடல கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன் பிறதர் உங்களை பார்க்க தான் வந்தேன் அவர்கள் பகைத்து விட்டாலும் சரி முகம் விட்டாலும் சரி போய்விட்டாலும் சரி அதுல எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டாலும் சரி இல்லை இது எனக்கு ஜெபவேளை தேவனை கனம் பண்ணுகிற நேரம் இந்த நேரத்தை கொடுக்க மாட்டேன் தேவனிடத்தில் பேசுகின்ற நேரம் தேவனையோடு உரமாடுகின்ற நேரம் இந்த நேரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் தேவனை பற்றிய அறிவு இல்லையா இல்லையா தேவனுக்கு மகிழ பக்தர்கள் அப்படியே செய்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் கரேஷ் முத்திரமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருடத்தில் நம்மளுண்டான பலகினங்களை கண்டுபிடிப்போம் இறைவனை பற்றிய அறிவிலே குறைவருக்குமானால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சீதானவைகளே இந்த நாட்களில் ஒரு நாள்தான் இருக்குது விட்டு வரக்கூடிய புதிய ஆண்டிலே இறைவனை பற்றி கூடுதலாக அறிய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் இளையலுவையா இந்த அறிவை பெற்றவர்கள் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுதல பங்கு வர முடியும் என்று பக்தர் அறிந்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம் இளையலுவையா இறைவனோடு அறியக்கூடிய அறிவுக்காக எவை நமக்கு லாபமாக நமக்கு மேன்மையாக எவ்வளவு பெரிய காரியமாய் தெரிந்தாலும் சரி உதறி தள்ளிவிடுவோம் அவைகளை நான் விட்டு விடுவோம் உதறி விடுவோம் அலேலு அலே ஞாயிற்றுக்கிழமை அவசர வேலை ஆறுபடி நாள் ஆராதனைக்கு வரவில்லை ஆனப்படி லேட்டாக வருகிறேன் என்று சொல்லா நீங்கள் இறைவரை பற்றி அறிந்த அறிவில் குறை உடைய பயன்படுத்த வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நாளிக்கிறீர்கள் சரி நாம் இந்த ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் இந்த காரியத்தில் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் நெருக்கங்கள் மாறுமையே என்று எண்ணி விட்டுவிடாது என தேவனை அறியக்கூடிய அறிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் வரக்கூடிய வாயில நமக்கு லாபமாக இருக்கிற இறைவனை அறியக்கூடிய அறிவுக்கு இடைவராக இடஒராக என்னென்ன லாபம் என்று தெரிகிறதோ அதெல்லாம் நாம் ஒதுக்கி விடுவோம் ஒருவர் ஆலயத்துக்கு பொறப்புடன் இருக்கிறார் சவப்பனாருக்கு உயிர் இப்பொழுது போகிட்டால் அவரை டயன் இருக்கிறது போயிடும் நேரத்தில் போயிடுண்டு அவருக்கு தெரியும் ஆனால் அப்படி நான் அவர் ஆலயத்துக்கு வந்து விட்டார் செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று சுவிட்சாப்பண்ணி வைத்து விட்டார் எல்லாம் ஆறாம் நேரத்தில் செய்தி வரும் இடையில எழும்பி போக வேண்டியது வரும் மறித்தவரை நான் போய் பிளக்கி வைக்கிறது இல்லை தேவன் எடுத்து விட்டாலும் போய் பார்த்து கொள்ளலாம் அடுத்த சதவன் தானே செய்ய வேண்டும் வேறு என்ன செய்ய போகிறோம் இறை சமூகத்தை விட்டுவிட மாட்டேன் விட்டுவிட மாட்டேன் நம்ம இன்று இருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்று நமது நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய சபையில சாட்சிகளாக இங்கே உண்டு அருமையான கட்டிட பிள்ளைகளை அப்படி ஒரு வீட்டன்று வெளியே வரவும் அவர் காலமாகிவிட்டார் ஆராதனை முடிந்து அதற்கு அப்புறம் செய்தி வந்தது வருகிறேன் அருமையான கட்டுரை பிள்ளைகளும் சொல்லி இருக்கின்றான் என்னை கனமன்ற நானும் என்ன அசட்டை பண்ணித்தவர்கள் என்னால் கரையினம் பண்ணப்படுவார்கள் என்று நினைவாக்கு சொல்லியிருக்கிறது அருமையான கட்டுட பிள்ளைகளை இறைவனை அறியக்கூடிய அறிவுக்கு இதனடியாக எது லாபமாய் அதை பற்றி நமக்கு இல்லை ராம் என ஆசாரியுடைய நல்வார்த்தைகளை தேடுவார்கள் ஆசாரியுடைய உதடல ஆசாரியால் ஊழிய காரணம் மட்டுமா விசுவாசிகளும் ஆசாரியர்கள் தான் தேவனுக்கு மய்மண்டாவதாக மைய அறிவை காத்து ம என்ன ஒழுகும் மற்ற கோ ஒழுது வாயை திறந்து விட்டால் பாலும் ஒழுகும் என்னது தேனிலும் தடுவேனிலும் மதுரம் உள்ளது பாலு கலங்கமற்றவைகள் வேதம் அதாவது போல் கலங்கமற்றதாக இருக்கிறது என்று கத்துடைய வேதம் சொல்லுகிறது ிய களங்கம் இல்லாத ஞானப்பால் என்று வேதம் சொல்லுகிறது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகிற தேனை போல வேதம் இருக்கின்றது தேவனுடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் வாயை திறக்கும் என்ன வரணும் வேதம் வாயில வாயில மக்கள் வேதத்தை தேடுவார்கள் வேதோசரத்துக்கு மாறானவைகள் ஒன்றும் ஆசாரியுடைய உதடுகள் இருந்து வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்கிறதுதான் தேவன் அறியதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறவுடைய ஆண்டு நான் சோற்றுகிறேன் மனிதனுடைய நாபு என்னதான் நெருப்பு மறுபடியான மனிதனுடைய வாயிலிருந்து வேதத்தை தவற வேற வேண்டும் புறப்படக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது தேவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சிலர் வந்து சுவாரில் ஒரு வீட்டுக்கு போனால் அதாவது முன்னால் ஆட்கள் உட்காரருக்கு சேர் போட்டு வைத்திருப்பார்கள் நல்லவர்கள் வெளியே நின்று கொண்டே இருப்பார்கள் அதுதான் அமைவார்கள் உள்ளெல்லாம் பெட்ரூமுக்கெல்லாம் போக மாட்டாங்க கிச்சனுக்கு போக மாட்டாங்க உள்ள போக மாட்டாங்க அழைத்தாலும் போக மாட்டாங்க அவள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துவிட்டு அங்கே அவங்க யோசனை ஏற்றுக்கொண்டு வந்து விடுவார்கள் என்னை பாருங்க என்னுடைய வீட்டில் பிள்ளைகள் தான் நான் எங்கும் போகலாம் எங்கும் வரலாம் எனக்கு எல்லா வரையுமே உண்டு ஆனாலும் எனக்கு ரூம் இருக்கிறது நான் ராத்திரி வீட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக அந்த பழைய காலத்து அந்த நிலை கட்டாயக்கூடாது என்ற நிலையில் அந்த தொடர்பு அப்படியே கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தை ராத்திரி ரொம்ப லேட் போய் அப்போ அந்த கத்தன்கள் அந்த பக்கம் எனக்கு ஜோலி இல்லை பிள்ளைகளுக்கு கடமை எல்லாம் செய்யறேன் எல்லாம் செய்யுது அது ரூப நானும் உண்டு என்னை பாருங்க நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே புதுசாக போதும் போது பட்டு ரூபாய்க்கு போயிருங்க அங்கே போய் உட்காடுறீங்க அங்கே போய் கச்சரிக்க போயிருங்க இங்கெல்லாம் போறீங்க தேவையான பிள்ளைகள் அறிவுடையவர்கள் நமக்குரிய இடம் உண்டு அது வரைக்கும் தான் போக வேண்டாம் எங்க போகக்கூடாது சரி இல்ல இங்கே இருந்து இங்கே பாருங்க இங்கே இருந்து பேசுவோம் என்று நாம் சொல்ல வேண்டும் நாங்கள் கேவனுக்குரியவர்கள் கர்த்தருக்காக வளர்க்கப்படுகின்றவர்கள் கர்த்தர்காக தியாகம் பண்ணி இந்த திருப்பணி ஆற்றுகிறவர்கள் யாரும் அல்லேலு எங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது இறைவன் மேல் எதை சொன்னால் எண்ணத்தை தேடுவார்கள் வேதத்தை அறிவை காத்துக்கொள்ள வேண்டும் அறிவை காக்க வேண்டும் எதற்காக சொல்லப்படுகிறது தேவ மனிதர்கள் என்ன சொல்கின்றார்கள் தேவன் என்ன நினைக்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அறிவை காசாருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவனுடைய வாயில் தேடுவார்களே என்று நிறைவாக்கு சொல்லுகிறது தேவனுக்கு மகி உலகத்தில் தேவனை பற்றிய அறிவு இல்லை தேவனை பற்றி அறிவு இல்லை மெய் தேவன் யார் என்ற அறிவு மணி மக்களுக்கு இல்லை இல்லாமல் இருக்கின்றார்கள் எல்லா தீமைகளையும் செய்கின்றார்கள் செய்து கனம்பற்ற மனிதர்களை போக காணப்படுகின்றார்கள் பரிமளநேரத்தை ஆறி கட்டு போக பணி நத்தையே போல அவர்களில் உண்டாகிற துர்க்கிய பேப்பர்ல பார்க்கிறால மாற்றி மாத்தி ஒரு ஒரு மாற்றி ஒரு ஒரு குற்றத்தை ஒரு ஒரு குற்றத்தை மாற்றி தேவையுடைய பிள்ளைகள் புதிய சிலம் என்றால் ஒரு குடும்பம் அப்படித்தான் இயங்குகிறது ஒன்று ரெண்டு இப்படி கலப்படமும் இருக்கிறது இந்த வருடத்தோடு இந்த வருட கடைசியோடு நாம விட்டு என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் அலையில இறைவனை அறியக்கூடிய அறிவில் குறைவுபட்டு இருந்தால் இது நம்மில இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இதை விட்டுவிடுகிற எவ்வளவு பெரிய நஷ்டமா இருந்தாலும் சரி அதை நீங்கள் எவ்வளவு பெரிய லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமாக அவைகளை எண்ணி விட்டுவிட என்று சொல்கின்றார் வந்துவிடுகிறது செய்யாதீர்கள் அவயவங்களாக எண்ணி நேசிய நேசித்து ஒருவர் கஷ்டப்பட்டால் ஆறுதல் சொல்லுங்கள் அதை கேட்டு இன்னொரு போய் அவனுக்கு அவளுக்கு அது அதாவது எனக்கு தெரியும் என்ற இந்த வார்த்தை நம்முடைய வரக்கூடாது நம்முடைய பிற நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்கும் போது என்ன வேதம் ஒழுங்கின்படி வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் வாக்கியத்தை ஒருவர் அல்ல இரக்கத்தையும் பலியை நான் விரும்பவில்லை இரக்கத்தையும் தகன பள்ளிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் பலியை நான் விரும்பவில்லை தேவனை அறிகிற அறிவை விரும்புகின்றேன் என்று அவர் சொல்கின்றார் மகிமை உண்டாவதாக உலகத்தில் அதாவது தேவனையை பற்றி அறிவில்லாமல் என்னென்ன பலிகள் எல்லாமோ செலுத்தப்படுகின்றது என்னென்ன பலிகள் எல்லாமோ செலுத்தப்படுகின்றது என்று நாம் பார்க்கிறோம் அப்படியே நம்முடைய சகோதர கருங்கில் அவருடைய பிளாட்ல வந்து என்னெல்லாமோ பரிசெலுத்தி வைத்து விட்டு போயிட்டார்கள் தேவனை அறியக்கூடிய அறிவு இல்லை ஆனப்படினால் அதை செய்தார்கள் என்று நாம் அறிவோம் ஆனப்படினால் கத்தடை பிள்ளைகளை தேவஸ்தோத்திரம் வந்திருக்கிற நமக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன இறைவனை அறியக்கூடிய மெய் அறிவை பெறாதவர்கள் மற்ற ஜந்துக்களை போல இருக்கின்றார்கள் நாம் அந்த அறிவை பெற்றிருக்கின்றோம் இது போதாது என்று சொன்னார் தேவரை அறிய கூடிய அறிவுக்கு இளைஞலாக நம்மள என்ன இருக்கிறது என்கிறது நமக்கு தெரியும் இல்லவா அவைகளை நஷ்டம் என்று எண்ணி விடுவோம் குப்பையாக தள்ளி விடுவோம் தள்ளிவிட்டு மெயக்கூடிய அறிவை பெற்றுக் கொடுக்கமற்றும் சோத்திர பலியை உதவியின் காலையாக சோத்திர பலியை செலுத்தும்படி நம்ம தேவன் அழைத்திருக்கிறார் ஆசாரியர்களாக அழைத்து இருக்கிறார் அந்த ஆசாரிய உற்சவத்தில் இருக்கிற நம்முடைய வாயில என்னத்தை தேடுவார்கள் வேதத்தை தேடுவார்கள் அறிவை காத்துக்கொள்ள வேண்டும் இறைவனை அறியக்கூடிய அறிவை நாம் காக்க வேண்டும் சோத்திரம் ஏதோ ஆதாயத்தில் சோத்திர போல அல்ல நமக்கு ஆய்வு கொடுத்து ஆண்டவரை மனதில் நிறுத்தி கண்மணி நிறுத்தி உள்ளி அவருக்கு நாம் சோத்திர பலி செலுத்தியர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய உதவிகளில் வேதம் வெளிப்படம் நல்ல வார்த்தைகள் கற்றனை பற்றிய வார்த்தைகள் வெளிப்படும் இறைவன் செய்வாராக இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை வாசிப்போம் ஒரு மனிதன் இறைவனை அறியக்கூடிய அறிவினாலே அவருக்கு கிடைக்கிற கத்திர உலகத்தின் உலகத்தின் அறிவு உலக அறிவு பெற்றவனாக உலகத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி உலகத்தின் அசுத்த மாட்டான் தெரியும் முந்தைய காலத்தை தெரியும் திரும்பினாலும் உலக சுத்தம் நம்முடைய கிரியைகளில் இல்லாவிட்டாலும் மனதே நம்முடைய ஆவியே அவைகள் கரைபிடித்து நமக்கு தெரியும் எரிச்சல்கள் கோபங்கள் சிற்றங்கள் பலமான தீமைகள் வந்து நம்ம கரைப்படுத்திக் கொண்டே இருந்தது கத்தரை அறியக்கூடிய அறிவு பெற்றுக் கொண்டும் தேவனுடைய பக்தர்களை போல ஐயோ என் தேவனுக்கு செய்யக்கூடாது இன்னிடத்துல உட்கார கூடாது இன்னும் இன்னொரு இடத்துல நட்பு வைக்க கூடாது இப்படி செய்யக்கூடாது என்கிற அந்த பயம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஏற்படும் அவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவார்கள் இறைவாக்கு சொல்கிறபடினால உலகனே சரியில்ல அங்கே ஆபாசம் தெருவில் போனால் போடுகிற அங்கே சத்தம் ஆபாசம் அசுத்தம் உலகத்தில் உள்ளவர்கள் இவைகள் தேவனுடைய மக்களுடைய கரைபடுத்துகிற சக்திகள் சாத்தான் அனுப்புகிற ஏவுகணைகளாக இருக்கின்றது அறிகிறோமோ அந்த அளவுக்கு அங்கேயும் நைட்டு பயணம் செய்யலாம் நாட்களில இறை கத்தராக உலகத்தின் மற்ற ஜந்துக்கள் ஒண்ணும் தெரியாது அவர் அடுத்த வகையில போய் மேஞ்சு நினைக்கும் அடி வாங்கிட்டு வெளியே வரும் பாக்குறோம் இப்படித்தான் மனிதர்கள் பல வகையிலையும் தாக்கப்படுகிறது லாபம் அடுத்த பொருளை விட திரு ராத்திர திரு பலமான காரியங்கள் செய்கிறோம் உலகத்தில் என்னென்ன தீமைகள் உண்டோ அதை தேடி மனிதர்கள் அலைகின்றார்கள் என்றால் அறிக்கை பழையபடியாது வருகிறது இறைவனை பற்றி அறியணும் அறிய அறிய அரிய அறிய அறிய அவிடத்தில் உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்கி போய்விடும் தேவனுக்கு மயமதாக தேவனை அறிய அறிவினால் உலகத்தில் அசுத்த நமக்கு தேவன் அதாவது சமாதானத்தையும் இன்னும் கூடுதலாக தந்திருக்கிறார் கிருபை நம்ம வைத்திருக்கிறார் இன்னும் நிறைய இருக்கிறது இன்னும் நிறைய தெய்வீக சமாதானம் தேவ கிருபை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டுமான் இறைவனை அறியக்கூடிய அறிவு வேண்டும் ரெண்டு முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தையும் வாசிக்கிறோம் அறிவினாலே உங்களுக்கு சமாதானமும் உங்களுக்கு என்ன உண்டாகுமா கிருபையும் சமாதானமும் உண்டாகும் அறிகிற அறிவினால் உலகத்தில் சுத்தத்துக்கு தப்பலாம் தேவனை அறிகிற அறிவினால் கிருமையும் சமாதானமும் நம்மை ஆட்கொள்ளும் சமாதானத்துக்காக எங்கெல்லாம் அழைகிறான் அறியாத வரைக்கும் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது சமீபத்துடன் நான் இரவில் பேப்பர்ல அரசியல் ரீதிகள் என்ன கொஞ்சம் பார்ப்பேன் கொஞ்ச நேரம் அப்பிமா நடிகரையில் தூக்கு போட்டு செத்தார்கள் ஜோசெட் பண்ணினார்கள் எத்தனையோ பேரை செயற்கை வைக்கிறவர்கள் எத்தனையோ பேரை மகிழா வைக்கிற மாதிரி வைப்பார்கள் அந்த மூன்று மணி நேரம் அவர்களுக்கு சமாதானம் இல்லை அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் தூக்கு போனார் நான் பார்க்க அருமையான கத்துடைய பிள்ளைகள சமாதானம் எப்படி கிடைக்கும் இறைவன் அறியக்கூடிய அறிவினால் தேவ கிருமை யாருக்கு உண்டாகும் இறைவன் அறிகிற அறிவு யாருக்கு கூடுதலாக இருக்கிறதோ அவர்களுக்கு தேவ கிருமை உண்டாக என்று இறை வாக்கு சொல்லுகின்றது அதற்கையான சோதனைக்கு மயி உண்டாது இதுதான் மனிதனுக்கு பெருமை இது மனிதனுக்கு பெருமை என்று வேதம் சொல்லுகின்றது அதை குறித்துதான் மனிதன் மேன்மை பாராட்ட வேண்டுமா இறைவனை அறியக்கூடிய அறிவு பெற்றிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எவ்வளவு மேன்மை பாராட்டலாம் கற்றலாகிய தேவனை நான் அறிந்து கொண்டு அதனால நான் அல்ல அந்த அறிவு அந்த கிருமை என் உலக அசுப்பகளை என தப்பி வைத்திருக்கிறது வேதாளனை அறிவை பெற்றுக் கொண்டேன் காலத்தில் எனக்கு ஒரே துக்கமும் மனதும் சமாதானம் பெற்ற நிலையில் நான் இருந்தேன் இந்த நாட்கள்லேயோ என்னை தேவ சமாதானம் ஆட்கொண்டிருக்கிறான் தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறபடினால என்னை தேவ சமாதானம் ஆண்டு கூட இருக்கிறது சொல்லினான் அதுல வந்து வண்டியை வெளியெடுத்தேன் ஆட்டோவை வேகமாய் பைக்கில் வந்தான் வந்து வண்டியில மோதினான் பெரிய சேதம் ஒன்றும் இல்லை பெரிய வந்து வேகத்தில் வந்து உயிர் சேதமும் போயிருக்கும் தேவனை அறியக்கூடிய அறிவினாலே தேவ சமாதானம் மட்டுமல்ல தேவ கிருபை நம்மை தாங்கும் சமயத்து கேட்ட பிரகாரத கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக தேவகருமை உலகத்தாலே கரை விட்டு கரை விட்டு கரை விட்டு உலகக்காரிகளை உழன்று கொண்டிருக்கின்றார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தேவகிருமை தர வேண்டுமா தேவ சமாதன நிறைந்திருக்க வேண்டுமா ஒரு நாள் மத்தியான வேலையில கடவுள் எங்கள் இடத்துல பேசினா உடனே புறப்பட்டு கானாவூருக்கு போங்க கும்பல மாடு பக்கம் கானாவூர்னு ஒரு ஊர் இருக்கு புதிய ஊர் பயங்கரமான உயிர் குடையும் கிடையாது என்னுடைய காலில் சிறப்பு கிடையாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கடந்து சென்றோம் வெளியே புறப்பட்ட உடனே ஒரு மேகம் குடை மாதிரி மேலே வந்தது அங்கே போகும் வரைக்கும் வந்தது அங்கே சென்றோம் அவர் புதிய கண்வெட்டி அந்த சகோதரர் அப்போ தான் கிறிஸ்துவ ஏற்றிருக்கிறார் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது அம்மா இப்படி போய் கேட்டாலும் அவர் நம்ம கண்ட உடனே அவர்களுக்கு பிடிக்காது கோவப்படுவார் இப்படி போய் கேட்டோம் அந்த வயலில் நிற்காம போய் பாருங்க வயலுக்கு சென்றோம் காட்டுக்குள்ள ஒரு தோட்டம் ஒரு ஆழமான அங்கே போகிறோம் கோடை காலம் அது கண ரொம்ப ஆழம் அது அப்படியே மோட்டரு டபுள் பெட்டு கீழே அடியில் ஒரு பெட்டு உண்டாக்கி அங்கேயே மோட்டர் வைக்கிறேங்க புட்பாலில் தண்ணி எடுக்காதனால இவர் எப்படியோ வடத்தை போட்டு இறங்கி கீழே ஒரு அந்த பைப்பைக்கு ஒரு துவாரம் உண்டு அதை நுழைந்து கீழே இறங்கி விட்டார் இறங்கி எல்லாம் சரி பண்ணி விட்டார் மேலே பாதி வழி வந்தார் அது மேலே வர முடியாது கீழே போக முடியாது விட்டாலும் ஆபத்து ஒன்றும் செய்ய முடியாது யாரை கூப்பிடுவதை காட்டுக்குள்ள ஒருவரும் இல்லை என்ன செய்வது கூப்பிட்டாலும் கேட்காது ஆழமான பகுதி கர்த்தர் சொன்னார் உடனே நாங்க எவ்வளவு தூரம் நடந்து போயிருப்போம் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் நடந்து விசாரணம் தொங்கி கொண்டே கிடக்கிறார் பலமான மனுஷன் உள்ள எட்டி பார்க்கிறோம் தொங்கி கொண்டு கிடக்கிறார் எட்டி பார்த்தோம் கொஞ்ச பேர் ஆடுமையை துணன் என்றார்கள் அவ்வளோதான் அலறி சத்தம் போட்டு கூப்பிட்டோம் ஓடி வந்தார் அவனை செய்து அவனை வெளியே தூக்கி விட்டார் இளையிலோயா அவர் சோதனம் பண்ணிக்கொண்டே தங்கி கிடக்கிறார் இறைவனையே கூப்பிட்டு கொண்டு கிடக்கிறார் வேற யாரை கூப்பிடுவது இறைவன் அறியக்கூடிய அறிவினாலே கிருமையை நமக்கு உண்டு இல்லையிலயா எந்த சூழலையும் அந்த கிருமை நம்மளை தாங்கும் இறைமா இறைவன அருமையான தேடி பிள்ளைகளை அவர் காலத்தில் இறைவன் அல்லாததே சேமித்தார் இப்படி மைய இறைவனே ஏற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து கடவுள் அவர்தான் தேவன் அவர்தான் ரட்சிக்கிறவர் ரட்சகர் என்று அவரை பற்றிய அறிவை அவர் பெற்றவர் அந்த அறிவு அவரை காப்பாற்றினது இதற்காக ஆண்டு சோதனை சொல்றேன் அவன் இப்படிதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றிருந்தோம் ஆனால் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும் தேவனை எவ்வளவுக்கு அருகிறோமோ அவ்வளவுக்கு தூய வாழ்க்கை செய்ய முடியும் இறைவனை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கிருமை அவருடைய சமாதான நம்மை ஆட்கொள்ளணும் எவ்வளவு சூழலைகள் மத்தியிலேயும் அந்த சமாதான நம்மை ஆட்கொள்ளும் தேவனுக்கு மயம உண்டாவதாக இறைமையா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இப்படிப்பட்டவர்கள் அந்த அறிவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிற குறித்தேன் அறிவை குறித்தே மேன்மை பாராட்ட கணவன் என்று கருத்தர் கர்த்தர் சொல்லுகிறார் இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றின பிள்ளைகளே உலகத்திலே நியாயத்தையும் கிருமி அருகின்ற தேவன் நான் என்பதை என்பதை பற்றி என்னை அறியக்கூடிய அறிவை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் ஞானி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட ான பாராட்ட வேண்டாம் ஐஸ்வர்யான் என்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பாராட்ட வேண்டாம் மேன்மை பாராட்டுகிறவன் கிருமை போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஞானம் அறிவு பராக்கிரமம் ஞானம் ஐஸ்வர்யம் பராக்கிரமம் வேலை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் அது அவனுக்கு அவன் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புகிறது இல்லை அவனுக்கு தேவ சமாதானம் கொண்டு எல்லாவற்றையும் சாதிப்பதில்லை பல்லகத்துக்கு அவன் செல்வதும் இல்லை ஆனால் ஏழையாயிருந்தாலும் ஏழாதவனாக இருந்தாலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தாலும் அவன் இறைவனை பற்றி எந்த அறிவு எவ்வளவுக்கு அறிவு பெற்றிருக்கிறானோ அதை பற்றி மேன்மை பாராட்டலாம் மேன்மை பாராட்டை கடவுள் என்று எறைவாக்கு சொல்கிறது நாம குறித்தோ சிலர் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாரே நாங்களோ தேவராய கற்ற நாமத்தை குறித்து மேன்மை அவர்கள் முறிந்து வந்தார்கள் நாங்கள் நிமிர்ந்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகின்றது அலேலுயா ஞானி பரோக்கரமன் ஐஸ்வர்யவான் முறிந்து விழு நாங்கள் கத்திரை குறித்து எங்கள் ஆண்டவர்களை விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் சரி சிலை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அந்த அறிவு தான் அது அந்த அறிவு தான் தேவன் விளைவிப்பார் விடுவிக்க வல்லவர் இதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை என்று பக்தர்கள் சொன்னார்கள் கச்சகப்பிள்ளைகளே வரக்கூடிய ஆண்டு நமக்கு என்ன அறிவதற்கு உடாதபடி என்னென்ன தடைய இருக்கிறதோ மாற்றும் விட்டு விடுவோம் உள்ளத்துல இன்னும் என்ன குழந்தைக்கு அப்பா அதாவது ஒரு மறுபடியும் குழந்தையை போல ஆகாவிட்டால் தேவடையாட்சியத்தை சுதந்திரிக்க மாட்டான் மறுபடியும் பிறந்த குழந்தையை போல் அவன் ஆக வேண்டும் என்று இரண்டு வாழ்க்கை சொல்கின்றது பால் மறந்தவர்களுக்குத்தான் ஆண்டவர் தம்மை பற்றி அறிவை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய ஹயத்தில் அப்படிப்பட்டவன் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த சுவாபமும் வரக்கூடிய ஆண்டில் இல்லாத இந்த பழைய ஆண்டிலே இந்த நாள் நமக்கு அந்த நாள் நாளை இரவு நமக்கு புதிய புதிய வருடம் ஆரம்பிக்கப் போகின்றது அதனப்படினா அருமையான கற்றலை பிள்ளைகளை இறைவனை அறியக்கூடிய அறிவு கொஞ்சம் இல்லை அது ஏராளம் ஏராளம் ஏராளம் ஏராளம் அவள் வாழ்நாள் முழுவதும் அறிந்தாலும் அறிய முடியாத அவ்வளவு ஆள அகலம் உயரமாக இருக்கின்றது அந்த அன்பை நாம் அறிய வேண்டும் என்று இரவ சொல்கிறபடினால ஆண்டவரை துதிக்கிறேன் இறைவனுடைய அறிந்த அறிவை உடையவர்கள் எப்பொழுதும் அறிவோடு காத்துக்கொள்வார்கள் வாயில் வேதம் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிற ஆண்டவரை நான் சோதிருக்கிறேன் தேவனுக்கு மயிம இரவம் திறந்திருக்கிற காத்துடைய பிள்ளைகளை நாம் இறைவனை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்வோம் உலகம் அந்த அறிவை இழந்து நாம் காணுகின்றோம் ஓசியா அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை மட்டும் வாசிக்க இஸ்ரேல் புத்திரே கத்துடைய இஸ்ரேல் புத்திரே நீங்கள் கத்திற்கு வழக்கு இருக்கிறது அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றி அறிவும் இல்லை தேவனை பற்றி அறிவும் இல்லை அப்படினால இந்த உலகத்தோடு வழக்கு இருக்கிறது தேவனை பற்றி அறியவும் இல்லை ஆனால் மனிதர்கள் துணிந்து நடக்கின்றார்கள் மரணத்துக்கு என்ன என்று தெரியாமல் இருக்கிறதை நாம் காணுகின்றோம் அருமை அனைக்கத்துடைய பிள்ளைகளே நான் ஒரு மரணத்தை சந்தித்தவனாய் இருக்கிறபடினால் மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கிற என்ற அறிவை நானும் கொஞ்சம் பெற்றிருக்கிறேன் இறைவனை தேடுகிறனால் கிடைக்கிற மேன்மை என்ன என்றோ கொஞ்சமாக பெற்றிருக்கிறேன் நம்ம எல்லோரும் அந்த அறிவியலே வளர்வோம் அந்த அறிவை பிராதகரனோடு தேவனுக்கு வழக்கு இருக்கிறது அவனுடைய நிலைக்கு நாம் தப்பி கொள்ள கத்திரமக்கு உதவி செய்திருக்கின்றார் நாம் பவலைப் போல அப்போசராக பவலைப் போல தேவனை அறியக்கூடிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் தடையா இருக்கிறவர்கள் நீக்கிக்கொண்டு அந்த அறிவை மைய அறிவை பெற்றுக்கொள்ள தேவன் மக்கள் செய்வாராக அலே இலோயா அலே இலையா அலே இலோயா தேவனுக்கு மயம மனிதன் அறிவில்லாவிட்டால் மிருகத்துக்கு சமானமாக அறிவை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் குழந்தையைப் போல் மாற வேண்டும் விட வேண்டியதை விட வேண்டும் மாற்ற வேண்டியதை மாற்ற வேண்டும் கணம்பற்ற மனிதர்களுக்கு தேவனாகி கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் தேவனை கணமன்றோட தேவன் கணப்பண்ணுவார்களோ அந்த கணத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் தேவனை அறியக்கூடிய அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பித்து வளரலாம் நாம் பரிசுத்த வாழ்க்கையில் வளரலாம் இறைவனை அறியக்கூடிய அறிவுக்காக நேரங்களையும் சமயங்களையும் நாம் ஒதுக்குவோமாக கத்திராகி தேவன் நம்ம ஆசிரியிருப்பார் அலையிலோயா அலையிலோயா அலையிலோயா வரக்கூடிய புதிய ஆண்டிலே நாம் இந்த நோக்கத்தோடு காலெடத்து வைப்போம் நம்ம எல்லாரையும் கத்திர ஆசிர்விப்பார்கள் ஆமாம்